எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரகுராமன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி இன்னைக்கு நாலு இன்னைக்கு நாலு இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு இந்த ஆடியோ பதிவு இருக்குதுன்னா நம்ம நம்ம தமிழ்நாடு வேளாண்மை முறையில் வந்து வரப்பு எடுத்திருந்தோம் முதற்கட்டமாக நிலத்தை சுற்றி இரண்டு ரெண்டு அடி உயரத்துக்கு உரப்பு எடுத்திருந்தோம் அதில் வந்து ஒரு இன்னும் முழுசாக வரப்பு எடுக்கல உட நடுவில் எதுவும் வரப்ப எடுக்கல முழுசாக முடிஞ்ச அளவு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாகமும் பிரிச்சிருக்கு நாலு பாகம் சாரி நாலு பாகமும் பிரிச்சிருக்கு அதில் வந்து ஒரு சின்ன பாகத்தில் நம்ம நெல் விவசாயம் பண்ணலாம் இந்த வருஷம் இருக்கிற தண்ணி வச்சு ஒரு நெல் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாகத்தை வந்து எடுத்தோம் இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தஞ்சி முப்பது சென்ட் இருக்கும் அதில் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் விவசாயம் பண்ணாத இடம் அதுக்கு முன்னாடி வெறும் மனாவரியாக இருந்த இடம்தான் பக்கத்தில் இப்போ நம்ம வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது பக்கத்தில் இருக்க கேட்டோம் இங்கே வந்து மிளகாய் நம்ம இடத்துல மிளகாய் இல்லை பஞ்சு நிலம் பஞ்சு சாரி பருத்தி அந்த மாதிரி மனவரி பயிர் தான் வந்து போட்டுட்ருந்ததை சொன்னாங்க நெல் விவசாயம் பார்க்காத பூமி இப்போது தமிழர் வேளாண்மை முறைப்படி நம்ம நெல் விவசாயம் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்ப ஆரம்பம் வந்து ஒரு அந்த முப்பது சென்டில் வந்து சுற்றி வரப்படுத்து அதில் வந்து ஒன்றுமே பண்ணலை ஒரு ஒரு தடவை சட்டி அடித்து அதில் அடுத்ததுக்கப்புறம் ஒரு உழவு உழவு போட்டிருக்கு உழவு போட்டு பதி பதிமூணு பத்தாம் தேதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து நேரடி பூங்கார் நெல் நேரடி விதைப்பில் விதைச்சு அதை வந்து ஒரு தடவை மடக்கி விட்டது அவ்வளோதான் அதில் வந்து நம்ம மானாவரியாக போட்டது தான் புழுதிக்கால் விதைக்கெல்லாம் மாணவரையே போட்டது அதில் வந்து நம்ம எந்தவித உரமும் எதுவுமே போடலை இப்போ வரைக்கும் எதுவுமே போடலை இப்போது போட்டு ஒரு ஒரு வாரத்தில் வந்து நல்ல மழை பதிமூணு இருபதாம் தேதி பதிமூணு போட்டோம் இருபதாம் தேதி நல்ல ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள் சரியான மழை எங்கள் ஒரு வைக்கும் ஸோ அதில் நம்ம அந்த ஃபோட்டோஸும் போட்டுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த மலையில் வந்து நம்ம உரப்பு நெருஞ்சு வரப்பில் நீர் நிறைஞ்சி இருக்கிற ஃபோட்டோஸ் தான் வந்து அதை பார்க்கலாம் அது நம்ம வெதச்சி ஒரு வாரமே ஆனதுனால வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்திருக்கும் அவ்வளோதான் வரப்பில் வரப்புலையும் உரப்புக்குள்ளேயும் வரப்பு கொஞ்சம் வெளியே நம்ம சுற்றி வரப்பு எடுத்திருந்ததுனால வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம மழை தண்ணி மழை தண்ணி நம்ம நிலத்துக்குள்ளே தான் இருந்தது அதனால் என்னாச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ சொல்லி பார்க்குறேங்க அப்படின்னா கிணத்து சுற்றி கொஞ்சம் தண்ணி கட்டி கிடக்குது கெடு தண்ணி இருந்துச்சு இதில் ஒன்றும் இல்லை ரெண்டே நாள் பிஞ்ச மழை தான் என்ன ஆச்சு ஒரு ஐம்பத்தஞ்சி அடி கிணறு ஐம்பத்தஞ்சு அடிந்தால் ஒரு இருபது அடிதான் தண்ணி இருந்தது கீழே ஐயா வந்து பார்த்தாங்க பார்த்த பார்த்து ஃபோட்டோ எடுக்கல கண்ணில் பார்த்தோம்னா ஒரு இருபது அடிதான் தண்ணி இருந்தது இப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட கிணறு நிறைஞ்சிருச்சுக்கு ஒரு தொன் ஒரு எயிட்டி எண்பது வந்து கிணறு நிறைஞ்சிருக்கு தண்ணி வந்து நமக்கு தண்ணி நிறைஞ்சிருச்சு இது வந்து ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு நாள் பிரிஞ்ச மழையில் தண்ணி நின்னது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு நாற்பது நாள் ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு மூணு தடவை ஒரு மூணு தடவை தண்ணி நம்ம எடுத்து விட்டுருக்கோம் ஏன்னா அதுக்கப்புறம் மழையே இல்லை ரொம்ப காஞ்சதுனால கொஞ்சம் தண் மழை கொஞ்சம் தண்ணி எடுத்து தீபாவளி ஒட்டி ஒரு அந்த ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் ஏழாம் தேதி எடுத்த ஒரு ஃபோட்டோ நான் தீபாவளி ஒட்டி எடுத்த ஃபோட்டோ அப்போது வந்து ஒரு மூணு மணி நேரம் தண்ணி எடுத்து விட்டோம் எடுத்து விட்டேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு அடி தண்ணி கம்மியாக இருக்கும் அது அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து தண்ணி மேலே எலும்பி வந்துருச்சு மறுபடியும் ஒரு கொஞ்சம் முன்னாடி இருந்த லெவலுக்கு கொஞ்சம் கம்மியாக மேலே எலும்பி எல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே இது ரெண்டு ரெண்டு தடவை நம்ம எடுத்து சோதிச்சாச்சு ஒரு தடவை ஒரு பத்து பன்னெண்டு அடி தீ இறங்கிச்சின்னா அப்பா அப்பா சொன்னாங்க அப்பா தான் எடுத்துக்கிட்டாங்க அப்போ சொன்னாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் நமக்கு மேலே எரி எரிச்சு நேற்று ஒரு நேற்று இருபத்தி ஏழாம் தேதி அதே அதே நிலம தான் ஒரு அஞ்சாறு அடி தண்ணி இறக்குனா எடுத்து வாயிலில் விட்டாங்க மழை மழை இல்லாத காரணத்தினால வந்து நமக்கு தண்ணி எடுக்க எடுத்து விட வேண்டிய சூழ்நிலை எடுத்து விட்டாங்க அதே நிலம தான் ஒரு இன்றைக்கி போய் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட அதாவது இருபத்தி ஏழாம் தேதி எடுத்தது இன்றைக்கி மதியம் போல இருபத்தெட்டாம்தேதி மதியம் போல போய் பார்த்திருக்காங்க தண்ணி வந்து ஓரளவுக்கு வெறியாக வந்துச்சு எடுத்துக்கிட்டதில்ல நிலத்தில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாள் பெஞ்ச ரெண்டு நாள் பெஞ்ச மழை நம்ம தோட்டத்தில் நின்றுது மட்டும்தான் காரணம் இப்போது இப்போது இருபத்தெட்டாந்தேதி எடுத்த ஃபோட்டோ அதுவும் போட்டிருக்கேன் ஒரு நாற்பது நாள் நாற்பது நாள் பயிர் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நான் இறந்த ரெண்டு வருஷமாக நான் பார்க்குறேன் நல்லா மூணு வருஷம் ஓரளவுக்கு பெஞ்ச மலை ஓரளவுக்கு பெஞ்சி மலை அந்த மழை நான் கண் கூட பார்த்து நம்ம தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் பானையில் விளையாடுற மழை மழை தண்ணி அப்படியே வெளியே போயிடும் அதை நான் கண் கூட நான் பார்த்தேன் தண்ணி ஆறு போல் வெளியே போகிறத நான் பார்த்தேன் ஆனால் இந்த இந்த வருஷம் அதே மழை தண்ணி நம்ம நம்ம நம்ம தோட்டத்தில் அப்படியே நின்று தண்ணி மண்ணுக்குள்ளே இறங்கினதுனால பார்த்திங்கன்னா ஒரு கண் கூட இது என்னுடைய சாட்சி அது அந்த தண்ணியோட லெவலும் நான் ஃபோட்டோ எடுத்து நான் போட்டிருக்கேன் அது வந்து ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஓடின ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தண்ணி எடுத்த தண்ணி எடுத்துக்கிட்டு போட்ட ஃபோட்டோ நான் அடுத்து அடுத்த இன்னொரு ஃபோட்டோ கிடைக்கல எனக்கு அது தண்ணி ஊறின பிறகு எடுத்த ஃபோட்டோ நான் காமிக்கிறேன் அதுவும் நான் பதிவில் நான் போடுறேன் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம ஐயா சொல்கிற மாதிரி தமிழர் வளாமை முறைப்படி விதைப்பு அற்பம் மட்டும்தான் நம்ம கலை எடுக்கிறதோ வேறு வேலையும் உள்ள பண்ணல அதுவும் எதுவுமே பல வருஷமாக விளையாத பண்ணாத பூமி பார்க்கலாம் பூங்கார் தான் பார்க்கலாம் எப்படி நமக்கு மகசூல் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் நன்றி அடுத்த பதிவு அடுத்த போட்டோ எடுத்து அடுத்த பதிவுக்கு வரேன் எனக்கு